நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதவுகிறது டாக்டர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் எழுதியுள்ள விரல்கள் பத்து மூலதனம் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் யாரை பிடித்தால் வேலை கிடைக்கும் என்று எப்போதும் பேச்சு உண்டு நம் சமூகத்தில் என் மாமாவோட ஒன்று விட்ட சித்தப்பா பையன் செக்ரட்டரியேட்ல இருக்கார் அவரை பிடிச்சா அந்த கம்பெனியில சொல்லி வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாம் என்பது போன்ற உரையாடல்கள் நம் வீடுகளில் சகஜம் சிபாரிசு பிடித்து வேலை வாங்குவது பணம் கொடுத்து வேலை வாங்குவது போன்ற விஷயங்கள் நிறுவனங்கள் பார்த்து வேலை தருவதாவது நடக்கிறது அதுவும் பத்து சதவீதத்துக்கும் குறைவுதான் நான் மேலாளராக இருந்தபோது ஒரு அமைச்சரின் பி ஏ தினம் பத்து பயோடாட்டாக்கள் அனுப்புவார் ஒருமுறை சொன்னேன் சார் உங்கள் சீவிக்களை பார்ப்பதற்கே தனிப்பிரிவு அமைக்கணும் என்று பிற ஒரு சமயம் அந்த அமைச்சர் நேரில் பார்த்தபோது சொன்னார் தகுதியின் அடிப்படையில் முன்னுரிமை கொடுங்கள் போதும் என்றார் அரசாங்க அதிகாரிகளிடம் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு மேலாளருக்கும் இப்படி சிபாரிசு சீவிக்கள் வருவது இயற்கை ஏதாவது செய்யணும்னா கூட பார்த்து பண்ணிக்கலாம் சார் என்பார்கள் ஆனால் நிறுவனங்கள் அதிகாரிகளை கவனிக்க பல வழிகள் உண்டு மனித வளத்துறையில் சிபாரிசுகளை ஒப்புக்கொண்டால் அது மொத்த நிறுவனத்தையும் பலவீனப்படுத்திவிடும் என்பதால் அதை செய்ய மாட்டார்கள் தெரிந்தால் நேர்காணல்கள் வரை உட்கார வைக்கும் ஆனால் வேலை கிடைப்பது தகுதியின் அடிப்படைகள் எப்படியோ ஆள் தெரிவது அப்பொழுது அவசியம்தானே என்கிறீர்களா அவசியம்தான் ஆனால் நீங்கள் நினைக்கும் அரசியல்வாதியோ அரசாங்க அதிகாரியோ உதவுவதை விட பலர் உங்களுக்கு உதவக்கூடும் உங்களுக்கு வேலைக்கு சிபாரிசு தரும் நபர்களை நீங்கள் சந்திப்பதே இல்லையா அல்லது அவர்கள் என்று நம் கல்வி நிலையங்களில் எத்தனை பெரிய மனிதர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறோம் அவர்களை அறிய முயற்சித்து அவர்கள் உறவுகளை பேணி எத்தனை பேர் இந்நேரம் உங்கள் பரிந்துரை வட்டத்தில் இருந்திருப்பார்கள் உங்கள் முதலீடுகள் என்ன கூட்டத்தில் எழுந்து உங்கள் முகம் அவர் மனதில் பதிக்கும் வண்ணம் சுவாரஸ்யமாக ஒரு கேள்வி பின் அவர் விசிட்டிங் கார்டு வாங்கி வைத்துக் கொண்டு மின்னஞ்சலில் நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் உங்களை பற்றி அறிமுகம் பின்னர் அவர் பெயரை உங்கள் சிவியில் பயன்படுத்திக் முடியுமா என்ற விண்ணப்பம் கல்யாணத்து கல்யாணத்திற்கு செல்கிறீர்கள் ஒரு பெரிய மனிதரை பார்க்கிறீர்கள் அவர் அருகில் உணவந்த உட்கார்ந்து அவர் துறை பற்றி அவர் அறிவுரை உங்களுக்கு பயன்படும் என்று சொல்லுங்கள் அவரின் நட்பு வட்டத்தில் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று விசாரியுங்கள் சில நாட்கள் கிழித்து மறக்காமல் நன்றி தெரிவித்து எழுதுங்கள் பைசா செலவில்லாமல் உங்கள் வட்டத்தை பெருக்கலாம் சங்கிலி தொடர்பாக இந்த வட்டம் பெருகும் வெறுங்கு என்பதும் மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என்ற கவிதை வெறிகள் நிஜம் பத்து விரல்கள் விசைப்பலகை தட்டினால் வலைத்தளங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் தரும் மனிதர்களை அறிமுகம் செய்து வைக்கும் நன்றி வணக்கம்